அவர்கள் மூன்று நாட்களாக வெளியில் வரவில்லை தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டதும் அபூபக்கர் அதி அல்லாஹும் அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு முன் சென்றார்கள் அப்போது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தமது அறையின் திரையை உயர்த்தி பார்த்தார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தோற்றம் அவர்களின் முகத்தை விட மகிழ்ச்சியான எந்த ஒரு காட்சியையும் நாங்கள் பார்த்ததில்லை நபிசல்லோ அலேஹி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹோ அவர்களை பார்த்து தொழுகை நடத்துமாறு தங்கள் கையினால் செய்கை செய்து திரையை போட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டார்கள் பின்னர் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள்